ஒரு சஜிதாவை அடைந்து கொண்டால் அவர் தமது தொழுகை முழுமைப்படுத்தட்டும் சுபு தொழுகையில் ஒரு சஜிதாவை சூரியன் உதிக்கு முன் அடைந்து கொண்டால் அவர் தமது தொழுகையை முழுமைப்படுத்திக் கொள்ளட்டும் இதை அபோஹுரை ராலதியவர்கள் அறிவிக்கின்றார்கள்